அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பதினொன்றாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி நமது சத்குருநாதர் உபதேசிக்கும் அத்தியாத்ம யோக நெறியில் அவர் மனதை அடக்குமாறு கூறுவதில்லை மனம் அடங்க வேண்டும் என்கிறார் ஈஸ்வர உபாசனையினால் மனம் சத்வகுணம் நிறைந்ததாய் ஒருமுனை பாட்டையும் சூக்மத்தன்மையையும் அடைகிறது இத்தகைய சாதகன் குருவினிடம் சரண் புகுந்து அவரிடம் ஆத்ம தத்துவோபதேசம் பெறுகிறான் ஆத்மா ஒருபொழுதும் திருஷ்யமாகாது அறியப்படு பொருள் ஆகாது ஜீவனுக்கும் சாட்சியான ஆத்மா நித்திய திருக்ஸ்வரூபம் அந்த உதய அஸ்தமன ரகிதமான சம்பித் பேரறிவு வடிவமே நமது ஸ்வரூபம் அதை கொள்வது என்பதோ தள்ளுவது என்போ கிடையாது என்பதை அவன் நன்கு உணர்கிறான் இந்த திருஷ்ய விவேகத்துடன் செய்கிறான் இது எனப்படும் எல்லாம் திருஷ்யமே தோற்றம் மாத்திரமே பரமார்த்த சத்தியமாகாது என்றும் ஆத்மா என்ற ஒன்றே சத்தியம் என்றும் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதாகிய பிரம்மாபியாசத்தில் இடையராது ஈடுபடுகிறான் அதுவே அவனது தியானம் இதனால் கிரகிப்பதற்கு திருஷ்யம் ஒன்றும் இல்லாமல் போகவே மனம் ஸ்வரூபத்தில் அடங்குகிறது ஒடுங்குகிறது ஆத்மாவை அறிவது எப்படி என்றால் ஆத்மாவை அறிய வேண்டாம் ஏனெனில் அதை அறிய முடியாது மற்ற அநாத்ம வஸ்துக்களை அறிவதை இருத்தினால் போதும் ஆத்மா தானாகவே பிரகாசிக்கும் இவ்விதம் அந்தமுகமாய் இருப்பதையே சுவாமிகள் எண்ணங்கள் எழாமல் கவனிப்புடன் இருப்பது என்று குறிப்பிடுகிறார் தானாய் இருத்தலே தன்னை அறிவதாம் நமது சுவாமிகள் முமுட்சுத்துவத்தை பற்றி வலியுறுத்துவதே அபிஷிக்நாதானந்தர் குறிப்பிடுகிறார் ஆத்மஞானம் அடைவதற்கு இன்றியமையாத தனித்துறை நிபந்தனை என்னவெனில் ஒரு லட்சியத்தோடு ஒரே மனதுடன் ஆத்மாவிலேயே நாட்டம் கொள்வதுதான் நீ ஒரே லட்சியம் உடையவனாக இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை பற்றி தேவையான விவரங்களை கேட்டு அறிந்து கொள்கிறாய் அவைகளை தெரிந்து கண்டவுடன் இங்கும் இங்கும் பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்கக்கூடாது உறுதிப்படுத்திக் கொண்ட லட்சியத்தை நோக்கி நேராக செல்ல வேண்டும் உண்மையாக ஒரு லட்சியத்தை நாடுபவன் அதில் முழு மனதுடன் ஈடுபடுகிறான் அதை அடைவதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான் வேதாந்தத்தில் கூறப்படும் உதாரணம் உனக்கு தெரியும் உன்னுடைய ஆடைகளின் நெருப்பு பற்றி கொண்டால் அருகில் குளம் இருந்தால் அதை நோக்கி வேகமாக ஓடுகிறாய் யோசனை ஒன்றும் செய்யாது நீரில் விழுகிறாய் இதயத்தில் பொதிந்து கிடக்கும் ரத்தனத்தைப் பெற உண்மையாக விரும்புவனும் செய்கிறான் அதை பற்றி விவாதிப்பில் விவாதிப்பதில் அவன் நேரம் கழிப்பதில்லை மரத்தில் உள்ள எல்லா பழங்களையும் தொட்டு தொட்டு பார்ப்பதில் என்ன பயன் பசியுடன் இருக்கும் மனிதன் பழத்தை பொறுக்குவதிலேயே நேரம் செலவழிக்க மாட்டான் பழத்தை பறித்து உடனே சாப்பிடுவான் ஆகவே சடங்குகளும் ஸ்தோத்திரங்களும் பாடல்களும் பூஜை ஜபங்களும் ஆத்மனிஷ்டையில் உள்ளவனுக்கு உபயோகமற்று பயனற்று இருப்பதுடன் இடையூறாகவும் இருக்கும் அவைகளை அறவே விட வேண்டும் தியானம் ஒன்றுதான் தேவையானது அத்தியாவசியமானது பூஜை ஜபம் கர்மானுஷ்டானம் ஸ்தோத்திரம் போன்றவைகள் நாம ரூபத்தை சார்ந்துள்ளன தத்துவ விசாரத்தோடு தொடர்பு உடையன அல்ல மேலும் அதில் நான் இதை செய்கிறேன் என்ற கர்த்தத்துவமும் இருக்கும் அவைகளில் திருப்தி அடைந்து ஈடுபடுவது அவைகளை ஆத்ம ஞானத்திற்கு கருதி அனுஷ்டிப்பது சாதகனை லட்சியத்தை அடைய முடியாமல் தடுக்கும் ஒரு பெரிய பிசகாகும் ஆனால் இந்த பூஜை ஜபம் கர்மானுஷ்டானம் யாவும் ஆரம்ப நிலையில் உள்ளவனுக்கு இன்றியமையாத சாதனையாகும் அது சித்த சுத்தி அளிப்பதன் மூலமாகவும் ஈஸ்வர அனுகிரகத்தை பெற்று தருவதனாலும் அத்தியாத்ம ஞான மார்க்கத்திற்கு சாதகனை முன்னேறுமாறு செய்கிறது இந்த விஷயத்தில் சத்குரு சுவாமிகள் சர்வ கர்ம சந்நியாசபூர்வகமான ஞான நிஷ்டையையே உபதேசிக்கிறார் என்பது தெளிவு ஞானானந்தருடன் தான் செய்த இறுதி உரையாடல் ஒன்றில் தான் அடிக்கடி கூறியபடி தூங்காமல் தூங்கி என்று தமிழில் விளக்கப்படும் நிலையை அனுபவிப்பதாக கூறினார் இதை ஆங்கிலத்தில் waking sleep விழித்து கொண்டே தூங்குதல் என கூறலாம் தேகத்தை பொறுத்தவரே அது தூக்கம் போன்ற நிலை தூக்கத்தில் உள்ளதை போன்று பிராணனின் சலனம் ஒடுங்குகிறது ஆனால் ஒருவனின் அறியும் சக்தி தெளிவாக இருக்கிறது சாட்சி உணர்வு இருக்கிறது குறிப்பிட்ட விஷயத்தின் அறிவு ஏற்படுவதில்லை எண்ணங்களும் உருவங்களும் தோன்றினாலும் கனவில் அது கனவில் போல் வந்து போய்விடுகின்றன ஸ்வரூப உணர்வை பாதிப்பதில்லை இது சகஜமான அனுபவம்தான் என குருநாதர் விடையடித்தார் ஆனால் அச்சமயத்தில் நான் எனும் உணர்ச்சியோடு இருக்கிறீர்கள் இதுதான் முக்கியமாக போக வேண்டும் ஆழ்ந்து ஆழ்ந்து சென்று வெறும் உணர்வு நான் எனும் ஞாபகமும் அற்றி இருக்க வேண்டும் அப்போது ஜோதி தெரியும் ஆத்ம தரிசனம் ஏற்படும் நான் எனும் உணர்ச்சி வெறும் நிழல் போல் இருக்கும் நிழல் என்பது என்ன இருக்கிறதா அதை போன்றுதான் சிருஷ்டியும் உலகமும் ஆகும் ஆத்ம திருஷ்டியில் இவை ஆகும் நிழலே ஆத்மா தான் தேகத்தின் செயல்களுக்கும் பார்வைகளுக்கும் புத்தி சிந்திப்பதற்கும் அறிவதற்கும் காரணம் நீங்கள் ஆத்மஸ்வரூபம் அதை ஒன்றும் அசைக்க முடியாது ஆத்மஸ்வரூபம்தான் உம்முடைய அறிவின் உதயஸ்தானமாக இருக்க வேண்டும் மனம் அல்ல நீங்கள் சாப்பிடுவது அருந்துவது நடப்பது கேட்பது படிப்பது எழுதுவது இவையாவும் ஆத்ம பிரகாசத்தால் தான் தேகாதிகள் நான் அல்ல ஆத்மா தான் என் சொரூபம் என்ற ஆத்ம பிரஜையில் நடைபெற வேண்டும் ஆத்மாவின் ஸ்புரணமாக ஸ்புரணமாக எதுவும் திகழ வேண்டும் ஆத்மாவை தவிர வேறு எதுவும் நிஜமன்று நிஜமாக தோன்றுவதெல்லாம் ஆத்மாவின் நிஜத்தன்மையினால் அவ்வாறு தோன்றுகின்றன பார்க்கப்படுவதெல்லாம் அதன் திருஷ்டியில் நடைபெறுகின்றன கேட்கப்படுவதெல்லாம் பிரணவத்தில் ஓம் என்னும் சத் சப்தத்தில் அடங்கியுள்ளது இது ஆத்மாவை குறிக்கும் சப்தமாகும் ஆத்மாவை அறியாதிருப்பது போன்றதை காட்டிலும் கொடிய வியாதி கிடையாது உடலுக்கு வரும் கொடிய நோயை காட்டிலும் ஆத்மாவை அறியாதிருப்பது என்பது உணர்வுக்கு நேரும் அபாயமான வியாதி ஆகும் ஆனால் இந்த வியாதிக்கு சிகிச்சை இருக்கிறது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அது ஒவ்வொருவருக்கும் உடையது அதுதான் ஞானம் சத்வித்யை ஆத்ம பிரம்ம தரிசனம் இதற்கான சாதனை அகமுகம் நாட்டம் பெற்று அமைதியாய் தியானம் செய்வதே ஆகும் மனிதனின் மனதின் எல்லா விருத்தி ரூப பரிணாமங்களையும் தாண்டி சொரூபத்தில் திளைத்திருப்பதே ஸ்ருதி முடிவு மோனம் இதுவே சத்குருநாதரின் உபதேச சாரம் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்